தினமொரு தகவல் வழங்குபவர் பன்ருட்டி இராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் சகுனி சூழ்ச்சியால் தருமர் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்த கதையை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வோம் திருராஷ்டன் கட்டளைப்படி இவ்விதிரன் இந்திரபிரஸ்தை நகரத்துக்குச் சென்று யுதிஷ்டனைக் கண்டான் ஏன் சந்தோஷமற்ற முகத்தோடு வருகிறீர் ஹர்னாபுரத்தில் எல்லோரும் சுகமா அரசனும் ராஜகுமார்களும் நன்றாய் இருக்கிறார்களா நகரத்து பிரஜைகளின் நடத்தை சரியாக இருக்கிறதா என்று விதிரனை கண்டதும் கவலையோடு யுதிஷ்டன் கேட்டான் அஸ்னாபுரத்தின் அனைவரும் ஷேமம் நீங்கள் அனைவரும் சுகமாக புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட விளையாட்டு மண்டபத்தை பார்த்துவிட்டு போக உங்களை திருராஷ்டிரராஜன் சார்பாக அழைக்க வந்தேன் உங்களுடைய மண்டபத்திற்கு சாமான அழகிய மண்டபம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது சகோதரருடன் நீயும் வந்து பார்த்து பாய்சிகை ஆடிவிட்டு திரும்பி போக வேண்டும் என்பது அரசன் வேண்டுகோள் என்று மிதிரன் தன் வந்த விஷயத்தை முறைப்படி சொன்னான் இதை கேட்ட யுதிஷ்டன் சகோதரர்களையும் பரிவாரங்களை கூட்டிக் கொண்டு அர்னாபுரம் சென்றான் அங்கே நகரத்துக்கு சமயத்து தனக்கு பரிவாரத்துக்கு கட்டப்பட்டிருந்த அழகிய விடுதியில் தங்கி சிரம பரிகாரம் செய்த காலை கடமைகளை முடித்துவிட்டு சபா மண்டபம் சென்றான் குசல பிரச்சினைகள் முடிந்த சகுனி பேசினான் யுதிஷ்டனே ஆட்டத்திற்கு துணி வா ஆடலாம் என்றான் ராஜனே கவராட்டம் அதாவது சூதாட்டம் நல்ல விஷயமல்ல பந்தய ஆட்டங்களிலே ஜெயிப்பது பராக்கிரமத்தோடு சேராது ஹசிதரும் தேவரும் இன்னும் ஷௌசிக விஜயங்களில் அனுபவம் பெற்ற முனிவர்கள் பலரும் சூதாட்டம் கூடாது அது மோசத்தோடு சேர்ந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் யுத்தத்தில் ஜெயிப்பதே சத்திரியர்களுக்கு யோக்கியமான முறை என்று சொல்லியிருக்கிறார்கள் இது உனக்கு தெரியாதா அல்ல என்றான் யுதிஷ்டன் ஒரு பக்கம் பழக்கத்தினால் தூண்டப்பட்டு யுதிஷ்டன் ஆடவும் ஆசைப்பட்டான் மற்றொரு அது கூடாது என்கிற விவாதமும் அவனை தடுத்து இருந்தது சகுனியன் வாதம் செய்யும் சாக்காக தன் உள்ளத்தில் நடைபெற்ற மனக்குழப்பத்தை வெளியிட்டு கொண்டான் கூர்மையான சகுனி இதை உணர்ந்து மறுபடியும் சொன்னான் வா ஆடலாம் என்று இதற்கு யுதிஷ்டன் வேண்டாம் என்றான் பின்பு சகுனி சொன்னான் உனக்கு பயமிருந்தால் ஆட வேண்டாம் ஆனால் தர்மத்தின் பெரிய சாக்கு சொல்ல வேண்டாம் சரி யார் என்னுடன் ஆட வருகிறார்கள் என்றான் யுதிஷ்டன் துரியோதன் பணையம் வைக்க நான் தனமும் ரத்தனமும் தருவேன் எனக்காக என் மாமா சகுனி ஆடுவார் என்றான் யுதிஷ்டன் துரியோதனை ஆட்டத்தில் தோற்கடிக்கலாம் என்று எண்ணிருந்தான் சகுனியின் சாமர்த்தியத்தை அறிந்தவனானனால் தயங்கினான் ஒருவனுக்காக மற்றொருவன் ஆடுவது சாதாரண முறையல்ல என்பது என அபிராயம் என்றான் யுதிஷ்டன் ஓ வேறு சாக்கு எடுத்தாயோ என்று சகுனி ஏனம் செய்ய ஆரம்பித்தான் ஆணவன் தலையெடுத்தது சாரி ஆடுகிறேன் என்றான் யுதிஷ்டன் மண்டபம் நிறைய கூட்டம் சபையில் துறனரும் கிருபரும் பிஷ்மரும் விதிரரும் திருராசரும் இருந்தார்கள் கழகத்துக்கு காரணமான சூதாட்டம் நடைபெறுகிறது என்று இவர்களுக்கு தெரிந்திருந்தும் தடுக்க முடியாமல் அதிருப்தியோடு உட்கார்ந்திருந்தார்கள் மண்டபத்தில் கூடியிருந்த ராஜகுமாரர்கள் மிக்க உற்சாகத்தோடு ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் முதலில் இரத்தனங்கள் பந்தயம் வைக்கப்பட்டன பிறகு பொண்ணும் பொகிஷும் வைக்கப்பட்டன பிறகு தேர்களும் குதிரைகளும் வைக்கப்பட்டன இவ்வாறு அனைத்தையும் பந்தயம் வைத்து தோற்றான் யுதிஷ்டன் அதன் பிறகு சகுனி சொன்னான் வேறு ஏதாவது உண்டா என்றான் சகுனி பின்பு நகுலன் சகாதேவன் வீமன் அர்ஜுனன் தம்பி நால்வரையும் பந்தயம் வைத்து தோற்றான் அதன் பிறகு சகுனி சபையில் நின்று பாண்டு புத்திரர்கள் ஐவரையும் ஒவ்வொருவாக பெயர சொல்லி அறிவித்து தனக்கு நியாயப்படி அடிமையானான் என்று சபையோருக்கு வெகு ஆர்வாரத்துடன் பிரகடனம் செய்தான் அவ்வாறு சபையோரை கலங்க செய்த பின் அவளையும் வைத்தேன் என்று யுஷ்டன் சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டு தன்னையும் அறியாமல் கதறினான் சபையில் விருத்தர்கள் இருந்த பக்கத்தில் சப்தம் கிளம்பிற்று அதன் மெச்சீச்சு என்று எல்லா பக்கத்திலும் பெரும் கலக்கம் உண்டாயிற்று சிலர் கண்ணீர் விட்டார்கள் சிலருடைய உடலில் வேர்வை கொட்டியது துரியோதனும் தம்பிகளும் கர்ணனும் சந்தோஷ ஆர்வாரம் செய்தார்கள் திருவுராஷ்டன் மகன் என்பவை மட்டும் தலைகுனைந்து பெருமூச்சு விட்டான் சகுனியும் காய்களை வீசி ஜெயித்தேன் பாருங்கள் என்றான் உடனே துரியோதனன் விதிரனை பார்த்து போய் பாண்டவர்களுக்கு பிரியமான துரோபதி அழைத்து வாரும் எங்கள் வீட்டை குப்பை கூட்டி சுத்தப்படுத்த வேண்டும் சீக்கிரம் வரட்டும் என்றால் உடனே யமன் வீட்டுக்கு போகாதே கயிற்றால் கட்டப்பட்டு படுக்குழியை தொங்குகிறாய் அது தெரியாமல் மூடனைப் போலவே பேசுகிறாய் உன் பதவிக்கு தகாத பேச்சுக்கள் உன் வாயிலிருந்து விளையாகின என்று விதிரன் துரியோதனனை கண்டித்து விட்டு சபையோரை பார்த்து தருமபுத்திரன் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்தபின் பாஞ்சலை பந்தயம் வைக்க அவனுக்கு உரிமை இல்லை கவுரர்கள் முடிவு மெருங்கிவிட்டது நண்பர்களுடைய சொற்களை பதி மதிக்காமல் திருராசின் புத்திரர்களை நரகத்துக்கு வழி தேடி கொள்கிறாள் என்றான் துரியோதனன் விதிரன் சொன்னதை கேட்டு சினம் கொண்டு தன் தேரோட்டி பிரதி காமியை இந்த விதிரர் எங்களிடம் அசுனை கொண்டார் பாண்டவர்களைக் கண்டு பயந்தவர் உனக்கு அவ்வாறாக பயமில்லியே நீ போய் துரோபதியை உடனே கூட்டிவா என்றான் இதுதான் மகாபாரதத்தில் சூதாட்ட கதையாகும் நன்றி வணக்கம்